நற்றினையின் அறிவோம் அஞ்சல் தலை நிகழ்ச்சிக்காக தமது உரையாடல் மூலமாக அஞ்சல் தலை குறித்த தகவல்களை அள்ளி வழங்குகிறார்கள் மங்களூரில் இருந்து திரு ஸ்ரீதர் திருமதி ஹேமா ஸ்ரீதர் இதோ உரையாடல் நீ என்ன பண்ணிட்டு இருக்க நான் தாங்க செஞ்சு முடிச்சேன் அப்படியா ஓ கம்ப்ளீட் பண்ணிட்டீயா இன்னைக்கு? ஆமாமாங்க பத்மாசனம், வஜ்ராசனம் எல்லாசனமும் பண்ணியாச்சுங்க. ஓ அப்படியா வெரி குட் வெரி குட். ஆ அப்புறம் இன்னைக்கு என்ன டே தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு வெட்னஸ்டேங்க. அட அது எனக்கும் தான் தெரியும். இன்னைக்கு என்ன டேட் தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு ஜூன் 21st. ஆ ஜூன் 21st என்ன ஸ்பெஷல் தெரியுமா? என்னவா இருக்கும் தெரியலையே நீங்களே சொல்லுங்களே இன்னைக்கு என்ன டே? இன்னைக்கு தான் இன்டர்நேஷனல் யோகா டே. மறந்தே போச்சுங்க நாம் நட்டனைக்காக அறிவு மஞ்சள் தலையை பற்றி பேசலான்னு உட்காந்துருக்கோம் நீங்க என்னடானா ஜூன் ட்வெண்ட்டி ஃபர்ஸ்டுங்கிறீங்க இன்டர்நேஷனல் யோகா டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதே சொல்லிட்டேன் எவ்வளவு சம்பந்தம் இருக்கு தெரியுமா அப்படிங்களாங்க சரி அப்போ இன்னைக்கு நம்ம அதை பற்றிய சொல்லிடலாங்களா அதை பற்றிய உனக்கு சொல்லிடுறேன் எங்கள் யோகா டேவுக்கெல்லாம் ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களாங்க ஆமாம் நாம் இப்போ வந்து சில்ட்ரன்ஸ் டே அப்புறம் என்விரான்மெண்ட் டே அப்போ கிறிஸ்மஸ்ஸு இப்படி நிறைய டேஸுக்கெல்லாம் கூட ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணுவாங்க ஓ அப்படியாங்க சரிங்க யோகாவுக்கு எப்போங்க ஃபஸ்ட்டு ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணாங்க யோகாவுக்கா யோகாவுக்கு டிசம்பர் தேர்ட்டி நைன்டீன் நைன்டி ஒனில் பண்ணாங்க அப்போ இந்தியாவில் தாங்க ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சிச்சே அடா எப்படி கரெக்டாக சொல்லிட்டே பரவாயில்லையா நீங்கள் யோகா ஆரம்பித்ததே இந்தியாவில்தான் அப்போ இந்தியா தாங்க ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணிக்கணும் ஆமாமா நீ கரெக்டாக சொன்ன நீ நீ டெய்லி பண்ணுற புஜங்காசனம் தனுராசனம் உஸ்திராசனம் திரிகோணாசன்கிட்ட இந்த நாலு யோகாசனத்தைக்காக இந்த நாலு ஸ்டாம்பு வந்து இந்தியாவில் இருந்து ரிலீஸ் பண்ணாங்க இது ஒரு ஸ்டாம் வந்து ஒரு அவேர்னஸ் வழியர் கிரியேட் ஆச்சுன்னு சொல்ல முடியாது அப்புறம் இந்த யோகாசூத்திரங்கிற புக்கை பற்றி கேள்விப்பட்டிருக்கியா மகர்ஷி அவங்க எழுதின புக்கு தானுங்க ஆமாம் கரெக்டு பதஞ்சலி மகரிஷியை சிறப்பிக்கிறதுக்காக கூட டூ தௌசண்ட் நைனில் வந்து இந்தியா வந்து ஒரு ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணாங்க வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆச்சு இது வந்து வேர்ல்டு லெவலில் எப்போ ஃபேமஸ் ஆச்சுன்னா டூ தௌசண்ட் ஐநா சபையில் வந்து நூற்றி எழுபத்தேழு ஜூன் டுவெண்ட்டி ஒன்னை வந்து இன்டர்நேஷ்னல் யோகா டேவாக செலிப்ரேட் பண்ணலான்ட்டு சொல்லி முடிவு பண்ணாங்க சண்ட் ஃபிஃப்டீனில் இதை பேஸ் பண்ணி இந்தியாவில் வந்து ஒரு ஸ்டாம்பும் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்து ஒரு பன்னெண்டு ஸ்டாம்பும் இந்தியாவில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்போ இந்த வருஷமும் ரிலீஸ் பண்ணுறாங்களாங்க ஆமாம் இந்த வருஷம் வந்து இன்றைக்கி ஐநா சபையோட நியூயார்க் ஆஃபீஸ்லையும் சுவிட்சர்லாண்டில் இருக்கிற ஜெனிவா ஆஃபீஸ்லையும் ஆஸ்திரியாவில் இருக்கிற வியன்னா ஆஃபீஸ்லையும் மூணு ஆஃபீஸும் சேர்ந்து பத்து ஸ்டாம்ப்பை வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க இதில் வந்து இன்னொரு சிறப்பு என்னென்னா இதில் வந்து நம்ம இந்தியாவோடய தேவநகரி மொழியில் இருக்கிற ஓம்ங்கிற சொல்லை வந்து இந்த ஸ்டாம்பில் வந்து ப்ரிண்ட் பண்ண போகிறாங்க ஸோ இதான் வந்து யோகாவுக்கு உலக அளவில் வந்து ஒரு ரெக்கக்னைசேஷன் வந்து கிடச்சிருக்கு ஸோ நீ வந்து இனிமேல் வந்து டெய்லி யோகாசனம் பண்ணுற ஓகேங்க கண்டிப்பாக பண்ணுறேங்க டெய்லி எல்லோரும் யோகா பண்ணுங்க ஹெல்த்தியாக இருங்க மீண்டும் அஞ்சல் தலையுடன் பயணிப்போம் நன்றி வணக்கம்